அவர்கள் கூறியதாவது அகழ் போர் தினத்தில் நிராகரிப்பவர்களை உமர் அதிகல்லாகும் அவர்கள் ஏசிக் வந்து சூரியன் மறையும் வரை நான் அசர்தொழவில்லை என்று கூறினார்கள் நாங்கள் புத் கானியனும் பள்ளத்தாக்கில் இறங்கினோம் சூரியன் மறைந்த பின் நபிசல்லாக அழைகின்ற செல்லம் அவர்கள் அசர் தொழுதுவிட்டு பின்னர் மகரி தொழுதார்கள்